ிாத்தய தோத்தேத்தை கணயமுதிரா கிருஷ்ணா கீதமே நம ப்ரானம் நாநாபா ப்ரீன் வேணம் விஜசம் பகவான்ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்துல ராஜசான சொல்றர் எத்து ஜனம் பிதக்தானாபாவான் பிருத்தக் விதான் வேத்தி சர்வபூதேஷு தத் ஜானம் राजसं ஜானம் இது வித்தி அப்படி புரிஞ்சுக்கணும் அதாவது சர்வேஷு பூத்தேஷு இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்னா எல்லா சரீரத்துக்குள்ளேயும் ஒரே ஆத்ம சைதன்யந்தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரு சாத்விக ஜானம்னு சொன்னார் ஒரு ஒரு சரீரத்துக்குள்ளயும் தனித்தனியா ஆத்மா இருக்கு அப்படின்னு நினைக்கிறது வந்து ராஜசானம் அப்படின்னு இங்க சொல்றார் அதாவது நானாத்மவாதம்னு பேர் சாதாரணமா விவகாரத்தில் வந்து ஒரு ஒரு வேற வேற ஜீவாத்மா இருக்குங்கிறது பாடத்துல இருக்கு வழக்கத்துல சொல்றோம் ஆனா உண்மையிலேயே ஜீவாத்மாவை நீக்கிட்டு ஜீவாத்மாவுக்கு ஆதாரமா இருக்கிற பரமாத்ம தத்துவத்தை புரிந்து கொண்ட ஜீவாத்மாத்வங்கிறது உண்மை கிடையாது அப்படின்னு அத்வைத சித்தாந்தப்படி சொல்லுவோம் ஆனா அது கர்மகாண்ட திருஷ்டியில நம்ம படிக்கிறதுக்காக வேண்டி சொல்றது ஆனா அது வாஸ்தவம் இல்லை அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்திலிருந்து தெரிஞ்சுக்கணும் ஆகவே பின்ன பின்ன ஜீவர்களாக பின்ன பின்ன ஆத்மாக்களாக நானாபாவான் பிதக்விதான் ஒரு ஒரு ஆத்மாவுக்கு ஒரு குணங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தவறாக நாம புரிஞ்சுக்கிறோமே அந்த ஜானம் வேறையா பார்க்கறது பிருதக்துவா தேகத்துக்கு வேறாக பார்க்கிற ஞானம் ஆனா அது பல விதமா இருக்கக்கூடியதாக இருக்கிற ஞானம் ஆக உடல்கள் வேறு ஆத்மா வேறு இந்த ஞானம் நல்லதுதான் தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியம் ஈஸ்வர பக்திக்கும் இந்த ஞானம் ரொம்ப அவசியம் ஆனா இந்த ஜானத்தை கடைசி வரைக்கும் நாம வைத்துக் கொண்டிருந்தோமே ஆனால் மோக்ஷங்கிறது சித்திக்காது அப்படிங்கிறது அத்வைத சித்தாந்தத்தினுடைய பரம முக்கியமான உபதேசம் ஆகவே தேக வத்திரிக் இருந்தாலும் அந்த ஜானம் பின்ன ஆத்ம ஜானம் வேற ஒரு ஒரு சரீரத்திலேயே ஒரு ஒரு ஜீவாத்மா இருக்கு அப்படிங்குற அந்த ஜானமானது ராஜசானம் அதாவது கர்ம உபதேசிக்கப்பட்டிருக்கிற ஜீவபேதானங்கள் எல்லாம் ராச ஜம் அப்படின்னு நாம தெரிஞ்சிக்கணும் ஞான காண்டத்தில் அத்வைத சித்தாந்தப்படி உபதேசிக்கப்பட்டிருக்கிற ஜானம் ஒரே ஆத்ம சைதன்யம் இருக்கு பல சரீரங்கள்லேயும் பல ஜடப்பொருள்களையும் சேதன அது விளங்கிக் கொண்டிருக்கு ஆனா அந்த சேதனப்பொருள்களும் ஜட பொருள்களும் பாரமார்த்திக திருஷ்டியில மித்தியான்னு புரிஞ்சுக்கணும் அப்பதான் அத்வைத ஜானம் ஆகும் சர்வபூத்தேஷு எல்லா சரீரங்கள்லயும் வேற வேறையா தேக வத்திர்த்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ராஜசானம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் ஆக ஞானத்தை நாம உண்டு பண்றது இல்ல அந்த ஞானம் அப்படி நினைச்சுக்கிறது எல்லாரும் வேற வேற உடம்புக்கு வேறையாக இருந்தாலே அதுலேயும் வேற்றுமை இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிற ஞானம் ராஜச ஞானம்ங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கியமான உபதேசம்